மரியாதக்கூடிய ஒரு பெரியதான் திருமணம் சொல்லுறேன் இதுதான் இது அவனுக்குடைய நாளில் ஒரு மனிதனிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது நல்ல அவங்க காலா கேட்கிற கேள்விகளில் ஒரு முக்கியமான கேள்விதான் ஐ புல் வீச் அவன் தாளா மனிதனுடைய பேரை சொல்லி கேட்பான் என்று ஹதீஃபில் வந்திருக்கு மனிதனுடைய பேர் ஜெயிப் என்றால் நான் உனக்கு திருமணம் முடிச்சு தரலையா என்று அல்லா என்றால் அவர் கேள்வி கேட்பார் கன்யமான சுற்றர்களே அவ்வளோ ஒரு பெரிய நேமத்து தான் மனிதனுக்கு திருமணம் சொல்லி ஹிதா என்று சொல் யா ஒரு மனிதன் முழுமையாடைகிறார் நிசா செய்யாதவர்களுடைய வாழ்க்கையில் ஒருவிதமான குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும் மூலமாக எழுதியிருக்கிறார்கள் அந்த குறைபாடு என்பது வெறும் அவருடைய உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல அவருடைய மார்க்கத்திலும் அவருடைய பாதிப்புகளிலும் கூட அது சில வித்தியாசங்களையும் குறைபாடுகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் கண்ணியமான சகவர்களை உலகத்தில் நடத்தக்கூடிய இது திருமணம் என்று சொல்வது இது வெறும் உச்சைக்காக வேண்டி ஆசையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய திருமணம் அல்ல இதனுடைய அடிப்படையான நோக்கம் அது அல்ல மனிதனுக்கு எல்லாத்தால சுரக்கத்திலும் பெண்களை வச்சிருக்கிறான் அங்கு அவர்கள் இணைத்து வைக்கப்படுவார்கள் ரொம்ப சின்ன ஒரு நலன்களுடன் சுருக்கவாசிகளை நாங்கள் இணைத்து விடுவோம் என்று அல்லாஹு சொல்லி இருக்கிறார் அந்த மனிதனுக்கு அல்லாஹு ஆப்பெண் ஏற்படுத்தி இருக்கிறது அது வெறும் உச்சைக்காக மனிதனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அதனால தான் குரானில் தோறுள்ள ஐந்தளை சொல்லும் பொழுதெல்லாம் அவர்களுடைய அழகைத்தான் அல்லாவுக்காலா வர்ணிச்சிருக்கிறார் தோறும் கிருஷ்டியாத்தும் அவர்கள் பார்வைகள் தாழ்த்தியவர்களாக இருப்பார்கள் கூடாரங்களில் இருப்பார்கள் பெரிய கண்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லா ஒரு தாளா அவர்களை வர்ணிச்சிருக்கிறான் அவர்களுடைய அணுகுகளை அந்த நோக்கமே மனிதனுடைய ஆசையை பூர்த்தி செய்வது தான் ஆனால் உலகத்துறை திருமணத்தை பொறுத்தவரையில் பாலில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய நோக்கம் லீட்டோ இலைதான் அல்லா ஒரு தாலா உங்களிலிருந்தே உங்களுக்கு மனைமார்களை படைத்திருக்கிறார் அவர்களிடம் போய் நீங்கள் அமைதி அடைவதற்காக இதுதான் உலகத்துடைய திருமணத்துடைய பிரதானமான நோக்கம் அமைதி என்பது எதுக்கு தேவை எந்த பொருள் ஆடிக்கொண்டிருக்கிறதோ அதுக்குதான் அமைதி என்பது தேவை நல்லா ஒரு கால இங்கே உணர்த்திறான் திருமணம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அது அமைதி இருக்க மாட்டாது அது ஒருவிதமான கலக்கம் உள்ளதாக பதட்டம் உள்ளதாக அசை உள்ளதாக தான் அது இருக்கும் என்பதை அல்ல இங்கு உணர்த்தி இருக்கிறான் கண்ணியமான சகோதரர்களே ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை என்பது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய படம் எப்படி அவனுக்கு வெளி வாழ்க்கை இருக்கிறதோ குடும்ப வாழ்க்கை ஒரு பெரிய படம் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் பொழுது வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளிலையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் மனிதன் உணர ஆரம்பிக்கிறார் குடும்ப வாழ்க்கை வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாமல் போகும் பொழுதுள்ள போகும் பொழுது மனிதன் அதனுடைய மாற்றங்களை அவருடைய வெளி வாழ்க்கையிலையும் உணர ஆரம்பிக்கிறார் மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை என்பது மிக பிரதானமாக உண்டு அது சந்தோஷமாக அமைய யாரும் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லா குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தல் திருமணங்கள் எல்லாம் ஏற்படுத்தி பெண்களை பார்க்கறதுக்காலும் இல்லை கஷ்டப்படுவாங்க நீங்கள் உதவி செய்யுங்க என்பதற்காக வேண்டிய அல்ல திருமணத்தில் மனிதனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு நிம்மதியை வச்சிருக்கிறார் மனிதன் ஒரு பருவத்துக்கு வரும் அந்த தேவை அவர் உணர ஆரம்பிக்கிறார் தேவை என்று சொல்றது யாரும் சொல்லி உருவாகிறதல்ல நாம் சொல்லி கொடுத்துதான் திருமணத்துடைய தேவை உருவாகிறது பருவம் வரும் பொழுது மனிதன் உணர்றார் தனக்கு தனியை இருக்க இயலாது தனியை தூங்க இயலாது வீட்டுக்குள்ள என்ன சந்தோஷங்கள் இருந்தாலும் தனக்கு ஒரு முழுமையான சந்தோஷம் கிடைக்கிறது எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது என்றதை உணர்றா அந்த தேவையை என்னுடைய தாயால் புர்த்தி செய்ய என்னுடைய சகோதர சகோதரிகளால் அந்த சந்தோஷத்தை தர இயலாது என்னுடைய நண்பர்களால் எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிறது எனக்கு அது ஒரு துணை தேவை என்பதை அவள் உணர்கிறான் மனிதனுக்கு அல்ல இயல்பாகவே வச்சிருக்கிறார் கம்மியமான சுகர்களே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேணும் என்பது மாற்றத்தில மிக பிரதானமான உண்டாக இருக்கிறது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கு என்ன செய்யும் குடும்ப வாழ்க்கையுடைய சந்தோஷத்துக்கும் முதலாவது விஷயம் குடும்ப வாழ்க்கையுடைய சந்தோஷத்துக்கும் பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையுடைய சந்தோஷத்துக்கும் மனிதனுடைய எண்ணத்துக்கும் அவனுடைய செயல்பாடுகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு மனிதன் எதை எண்ணுகிறானோ அதை அவனுடைய வாழ்க்கையாக மாறுகிறது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று நான் உள்ளத்துல எண்ணும் பொழுது எனக்கு ஒரு உற்சாகம் வருது மன்தளுக்கு உற்சாகம் வருது தான் நோயாளி என்று நினைக்கும் பொழுது அவனாகவே ஒரு பலகினத் தொடர் ஆரம்பிக்கிறான் ஒருவர் ஒரு நோய்க்கு ஆஸ்பத்திரியில போய் பல நாள் அட்மிட் டிஸ்டார்ஜ் பண்ணிக்கொண்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார் நொண்டி நொண்டி வார ஏன் அவருடைய உணர்வு நான் ஆஸ்பத்திரியில் இருந்து வாரன் நான் பலஹீனப்பட்டிருக்கிறேன் சரியான சாப்பாடு இல்லை ஆரோக்கியம் இல்லை நொண்டி நொண்டி வருகிறார் திடீரென திரும்பி பார்க்கிறார் நாயை விரட்டி கொண்டு வர இப்ப மறக்கிறார் பலம மாதிரி ஓட ஆரம்பிக்கிறார் நோய் எங்க போனது என்றதை கொஞ்சம் தூரம் ஓடி அவர் திரும்பி பார்க்கிறார் அந்த நாய் இல்லை போயிட்டு திரும்பவும் நோயாளி என்று நினைக்கும் பொழுது அவர் பலகீனப்பட்டு விடுகிறார் ஆரோக்கியமாக இருக்கிற நினைக்கும் அவனுக்கு ஒரு உற்சாகம் வருகிறது சாதாரணமாக ஓடுகிற ஒருவனை பார்த்து எல்லாரும் சாபாஷ் பண்ணும் பொழுது அவரை வர வைக்கும் பொழுது கை தட்டுற நேரத்தில் அவருக்கு ஒரு உற்சாகம் பெறுகிறது வலமையை விட நீங்க தெய்வமாக மனசுல வரக்கூடிய உற்சாகம் கொஞ்சம் பணம் கையில வந்தால் இவருடைய எண்ணம் மாறுகிறது எனக்கு பணம் இருக்க யார்டையும் நான் நல்ல புண்ணிய தேவையில்லை எனக்கு வேண்டிய செய்யலமைப்ப என்ற ஒரு உணர்வு வரும் பொழுது இவருடைய வார்த்தைகள் மாறுது இவருடைய செயல்பாடுகள் மாறுகிறது தன்யமார சகோதரிகளின் குடும்ப வார்த்தைகளையும் ஒருவர் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு அந்த மனைவி கிடைத்திருக்கிறார் எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று முதலாவது நினைக்கிறது இருக்கிறேன் பெரிய சந்தோஷத்திருப்திகன் அதனாலதான் இஸ்லாம் உள்ளதை அல்லா தந்திருக்கிறத போதுமாக்கிற விஷயம் அந்த சொல்லக்கூடிய அந்த பண்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இஸ்லாம் போதுமாக்கி போதுமா சொல்றது போதுமாக என்னது அது மனசோட சம்பந்தப்பட்டது மனசுல எனக்கு தந்திருக்கிறது போதும் சில விஷயங்கள் அல்லாவிட்டாலும் எழுதி எங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்திக் இல்லை என்று வாழ்நாள் கூறவும் சந்தோஷமாக இருக்க ஒருவருக்கு எப்பயும் நான் வெள்ளையாக இல்லையே நான் கருப்பாக இருக்கிறேனே அல்லா முடிவு செஞ்சு அவரை பழச்சிருக்கிறார் இந்த கவலை என்றால் மருத்துவர்கள் நாம் கொடுக்க இல்லையே இந்த கவலையை இவர் மனசுல போட்டுக் கொள்வார் என்று இருந்தால் எல்லாருடைய பாடு இதை மனசுல வச்சுக்கொண்டா வாழ்நாள் பூரா சந்தோஷமாக இருக்க மாட்டார் இது இது எப்படியோ நாம் உயரமாக இல்லையே இந்த கவலை மனசுல எடுத்தால் இவர் மவுக்கு கிடைச்சிருக்கிற அந்தஸ்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பணம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற வசதி வீடு வாகனம் எனக்கு கிடைச்சிருக்கிற பாப்பா எனக்கு கிடைச்சிருக்கிற உமா எனக்கு கிடைச்சிருக்கிற சகோதர சகோதரிகள் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற குடும்பம் இவைகளையும் மனிதன் தனாகத் என்பதை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை ஆனால் மௌசு வளர்த்தி இவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான் கூறாமல் தவறையில் இருப்பான் தனாகத் என்பது இல்ல குடும்ப வாழ்க்கையிலே இருந்தது மனைவி இந்த திருமணம் இல்லை நடத்துது என்றால் இது ஒரு மாசத்துக்குள்ள பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கலாம் அது எங்களை பொறுத்தவரை இல்லை அல்லாவை பொறுத்தவரை இந்த திருமணம் இன்னும் நடக்க நடக்க வேண்டும் நடக்குது என்று இருந்தால் இது அல்லாவு தாலா இவர்களை படைக்கிறதற்கு முன்னாலே எழுதிய உண்டு உடைந்து போறத பார்க்கிறோம் நாங்க ஏதோ காரணங்கள் சொல்றோம் அவர் தான் இவர் தான் அதுதான் இதுதான் என்று சொல்கிறோம் ஆனால் அது இது அவர் இவர் அல்ல அது அல்லாவுடைய ஏற்பாடு அது யாருக்கும் போக வேண்டி இருந்திருக்கு இந்த ஒரு ஏற்பாட்டை பொருந்திக்கொள்வது என்று சொல்றது நல்லவர்கள் என்று மசருக்கள் மதுரி போரைக்கும் தேடினாலும் இலக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் ஒவ்வொரு நாடுகளாக போய் தேடினாலும் நூற்றுக்கு நூறு வீதம் நல்லவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டால் கிடைக்க மாட்டார் நூற்றுக்கு நூறு வீதம் பூர்த்தியாக தன்மை உள்ளவர்கள் யார் இருக்கிறார்களா என்று உலகத்தில் கிடைக்க மாட்டார் யார பெரிய திறமசாலிகள் நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்றோம் யாருடைய பொசிட்டிவ் பகுதிகள் கூட இருக்கிறதோ அவர்களை உலகம் பெரிய திறமசாலிகளாக ஏற்றுக்கொள்கிறது அதே மாதிரி நல்லவர்களிலிருந்து யாருக்கு உலகம் சொல்கிறது என்றால் யாருடைய கடிதிகளை விட நலவுகள் கூட இருக்கிறோம் அவர்களை உலகம் நல்லவன் நல்லவர்கள் என்று சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு வீதம் கெட்டவர்கள் என்று உலகத்தில் யாருமே இல்லை என்னோட பார்வையில் எவ்வளோ மோசமானவனாக இருக்கலாம் நூற்றுக்கு நூறு வீதம் கெட்டவர் என்று உலகத்தில் யாரும் இல்லை யாருடைய யாரை சொல்லுது உலகம் கெட்டவர்கள் என்று யாருடைய நலவுகளை விட கெடுதி கூடுதலாக இருக்கிறதோ அவர்களை கெட்டவர்கள் என்று உலகம் சொல்லுது கனியமான சகோதரர்களே எங்களுக்கு வரக்கூடிய மனைவி மனைவிமார்களுக்கு வரக்கூடிய கணவன்மார்கள் அவர்களும் ஒருவர் தான் யாருக்கும் முழுமை பெற்ற மனைவிமார்கள் கிடைச்சது உலகத்துல நூத்துக்கு நூறு வீதம் நல்லவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெண்கள் சரித்திரத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் கிடைச்சது எல்லாத்தையும் குறைபாடுகள் இருக்கிறது மனிதன் என்னுடைய வாழ்க்கையில சைத்தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய அவனுடைய கெட்டித்தனம் கணவன் மனைவியை பிரிக்கிறது அதையும் செய்து வந்தது கணவன் மனைவியை பிரிக்கிறது தான் சைதானுடைய மிகப்பெரிய கெட்டித்தனமான சைத்தான் நிறைய முயற்சி செய்வார் ஆந்திரிடத்திலேயும் பெண்களிடத்திலேயும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு போனாலும் சில உள்ளுக்குள்ள தொடர்ச்சியான நிம்மதியற்ற பதட்டமான நிலைகள் சில குடும்பங்கள் எனக்கு தெரியும் அவா இருக்கிற அலங்கையும் அவருடைய குடும்ப நிலை அவருடைய பேச்சு படிப்பு எல்லாம் அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்று நாங்கள் நினைப்போம் சிலவேளை எங்கட வாழ்க்கையை பார்த்து அவரும் அதே மாதிரி நினைச்சு ஏனென்றால் அவருக்கு தெரிகிறது அங்குள்ள புறப்பாடு உலகத்துல எவ்வளவு படிச்ச எவ்வளவு அழகான எவ்வளவு பதவியுள்ள ஒரு பெண்ணை முடிச்சாலும் ஒரு அந்த ஆணுக்கு ஒரு சில கட்டங்கள் வரும் அவன் யோசிப்பான் உண்மையா பேச்சு மக்கள் இவ்வளவு பெரிய இடத்துல வச்சுக்கிறாங்க இந்த பெண்ணை பார்த்து அவன் சில வேலை கேட்பான் ஏனென்றால் தெரியும் அவர் அவர்கிட்ட என்ன புறப்பாடு இருந்து பெண்கள் என்பவர்கள் தான் பெண்கள் அவர்கள் வளைந்த விழா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறார் இஸ்லாம் அவர்களுடைய இந்த விழா எலும்பின் கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய விழா எலும்பு கூடுதலாக வரைந்திருக்கக்கூடிய விழா எலும்புதான் அவர்கள் படைக்கப்பட்டர்களை கொண்டு சந்தோஷம் பெற நினைத்தால் சந்தோஷத்தை அடைவீர்கள் போனீங்க உடைத்து விடுவீர்கள் கன்னியமான சகோதரிகளே உலகத்தில் யாரும் விருப்ப பெற்றவர்கள் அல்ல யாரும் நூற்றுக்கு நூறு வீதம் நல்லவர்கள் அல்ல அதனால தான் அதிகத்தில் வழிகாட்டி இருக்கிறாங்க என் கரீ ட மீனகா புழுக்கண் என் கரீ அமீனகா புழுக்கண் ரவி அமீனா என்னிடத்தில் சில பண்புகளை அது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் விருப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் வழிகாட்டுறாங்க இன்னும் ஒரு பண்பை தேவைங்க அங்கே ஏதோ நிற்கோ நல்லது அதை பண்ணுறது சந்தோஷப்படுது அதை பண்ணு சந்தோஷப்படுது கண்ணியமான சகோதரிகளே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைகிறதற்கு இது பிரதானமான வந்து எங்களோட மனசு நான் ஏந்த மனைவியோட எந்த பிள்ளையரோடு இருந்து பின்னால் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அவரை நான் ஏண்ட பிள்ளைகளோடு நல்லா விளையாடணும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த மனைவிக்கு நான் நல்லா செலவழிக்கணும் என்று மனசு வச்சுட்டா குடும்ப வாழ்க்கை சும்மாவே சந்தோஷம் வந்துடும் அதிகமாக இந்த மனைவியோடு மீது கோவப்படுறது சில நேரங்களில் தன்னுடையாட்டிக்கொள் ஆண்களுக்கு விருப்பம் நீங்கள் செலவழிக்கக்கூடிய கட்டாயமான செலவாக இருந்தாலும் பள்ளிக்கு காட்சி கொடுக்கிற நேரத்தில் காசு கொடுக்கிற நேரத்தில் எங்கேயோ போய் சதக்கா கொடுக்கிறோமே அந்த நேரத்தில் எங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது சதக்கா வரலா கபூர் செஞ்சு எனக்கு செலவழிக்கிறது சதத்தா மனைவி குடும்பத்துக்கு செலவழிக்கிறது சதத்தா மனைவிடைய குடும்பத்துக்கு செலவழிக்கணுமா மனைவிடைய தாய்க்கு தனப்பானி அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு செலவழிக்கணுமா சட்டம் கேட்டால் அவசியம் இல்லை பத்துவா அவசியம் இல்லை ஆனால் ால் தனக்கு இருந்த சொத்துக்கள் அனைத்திலும் ஒரு ஒரு பகுதியை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து நீண்ட சம்பவம் அல்ல சொல்கிறார்கள் அவர் தன்னுடைய சொத்துக்களில் ஒவ்வொரு சொத்துக்களிலும் ஒரு பகுதியை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து கடைசியாக மனைவிக்கு சொன்னிங் நீயும் நல்லா சாப்பிடு குடும்பத்துக்கும் கடைசியாக சொல்றாங்க அந்த மனிதர் தன்னுடைய மனைவியோடு எப்படி நடந்தாரோ ஆயிஷா நானும் உன்னோடு அப்படி தான் நடக்க போறேன் அல்லாஹுடைய தூதரே அந்த மனசு நோ நீங்க எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் வழிகாட்டுதான் பொன்னியமான சகோதரர்களே இது முதலாவது விஷயம் எங்களோட மனசுகளை நாங்கள் பார்த்துக்கொண்டோம் சந்தோஷமாக இருக்கிறதால் ஆந்தும் எனக்கு முடிவு செய்யப்பட்ட மனையில் வந்து சேர்ந்திருக்கிறார் என்னுடைய முடிவுள்ளதா எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது நான் இதிலிருந்து சந்தோஷப்பட நான் இதை பொருந்திக்கொள்ள என்று நாங்கள் மனசிலே நினைச்சிட்டோம் என்றால் அங்கிருந்து வாழ்க்கையுடைய சந்தோஷம் ஆரம்பிமா இரண்டாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் மற்றவர் யாரையும் கிழிவான பார்வையை கொண்டு பார்க்கும் பொழுது வாழ்க்கையுடைய சந்தோஷத்தன்புரிக்கலாம் சமூகத்தோட சேர்ந்து பழவும் பொழுது சந்தோஷம் இருக்குது நண்பர்களோடு சேர்ந்து பழகிறது அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்றது பேச்சி கொண்டு இருக்கிறது பயணங்கள் போகிறது குடும்பத்தோடு சேர்ந்து நிகழ்ச்சி நிகழ்வுகளில் பங்கு பெற்றது இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் இந்த காரியங்கள்ல இந்த நிகழ்வுகளில் மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனிதன் மனிதனுக்கு இன்சான் என்று பெயர் வச்சிருக்கிறதுக்கு காரணமே மனிதனால தனிமையில் வாழ இயலாதுங்கிறதுனால்தான் மனிதன் இன்னொருவனை கொண்டுதான் சந்தோஷம் அடைவார் அதனாலதான் மனிதனுக்கு இன்சான் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கருத்தில் உள்ள பதத்தில் இருந்து வந்த வார்த்தை அது சமூகத்தோட சேர்ந்து பழகும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷத்தை நூத்துக்கு நூறு வீதம் முழுமையாக யார் அடைகிறார்கள் என்றால் சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு சின்ன பெரியவர்கள் ஒவ்வொரு படித்தவர்கள் படிக்காதவர்கள் சமூகத்தில் உள்ள அத்தனை நபர்களையும் யார் கௌரவமாக நடத்துகிறார்களோ கௌரவ பாக்குறாங்களோ அவர்களோட கௌரவமாக பேசுகிறார்களோ இவர்கள் தான் நூற்றுக்கு வீதம் பூர்த்தியாக அடைந்து கொள்கிறார்கள் யார் சமூகத்துல ஒரு சாதாரை மரியாதை கொடுக்காமல் கொடுக்க தவறுகிறார்களோ இவர்கள் சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான அந்த சந்தோஷத்தை அவர்கள் பெறுவதில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பல தரப்பினர்களையும் நாங்க பார்த்தா இந்த உண்மையை புரிந்து ஏன் இவர்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க ஏன் இவர்கள் சமூகத்துடைய முழு மரியாதையை பெற்றுக்கொள்ள என்றால் அவர்கள் சமூகத்தில் ஒரு சாரோட சேர்றாங்க ஒரு சாராக அவர்கள் தீண்டாங்க குடும்ப வாழ்க்கையில் எந்த இது இருக்கிறது கணவன் மனைவி குழந்தைகள் என்று சேர்த்து வாழும் பொழுது அல்ல அதோட வித்தியாசமான சந்தோஷத்தை வச்சிருக்கிறார் அந்த சந்தோஷத்தை குறான் பெரும் சந்தோஷம் என்று கூட சொல்லல குரத்து ஆயுதம் என்று சொல்லியிருக்கிறது குழந்தைகளால் மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது அதுக்கு குரானுடைய வார்த்தை கண் குளிர்ச்சி சும்மா வெறும் பத்து சந்தோஷங்களுக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தையை பாவிக்கவும் இல்லை கண் குளிர்ச்சி அப்படி சொல்றது ஆயுத வார்த்தையை பாவிக்கும் கன்னியமான சகோதரர்களே அந்த சந்தோஷம் முழுமையாக யாருக்கு கிடைக்கும் என்றால் எந்த கணவன் தன்னுடைய மனைவிய மரியாதையாக பார்க்கிறாரோ அவரும் கிடைக்கும் தகப்பன் தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் மரியாதையாக கௌரவமாக பார்க்கிறாரோ அந்த வாப்பாவுக்கு அந்த தகப்பனுக்கு குழந்தைகளால கிடைக்கக்கூடிய முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் அதற்காக தவறினோம் என்றால் இந்த குடும்பத்தால கிடைக்கக்கூடிய முழுமையான சந்தோஷத்தையும் நாங்கள் தவறிவோம் மனை மாதிரி எங்களுக்கு வேலை செய்ய வரக்கூடியவர்கள் அல்ல சரியத்துடைய பார்வையில ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமைகள் ரெண்டே ரெண்டு இருக்குது ஒப்படைவனுடைய செய்ய வேண்டிய கடமை இரண்டாவது கடமை அந்த கணவனுடைய வீட்டில இருந்து கொள்வது கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டில விட்டு வெளியே போகக்கூடாது இந்த ரெண்டும் தான் ஒரு பெண் கணவனுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய கடமை இது போக ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு அன்றாடம் செய்யக்கூடிய பலவிதமான வேலைகள் எல்லா வீடுகளிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாப்பாடு சமைக்கிறது வீட்டுக்கு புறா வைக்கிறது உழுப்பு கலவுறது மற்றமற்ற வேலைகள் குழந்தைகள் வளர்க்கிறது இதெல்லாம் சரீரத்திலே பார்க்கவே கடமைகளுக்காக அல்லது சரீரத்தை எப்படி இது ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு செய்த முதல் உபகாரமாக பார்க்கிறது இதை விளங்கிக் கொள்ளனும் உதவி செய்யும் பொழுது ஒர்க்கு மறக்க மாட்டேன் நீங்கள் செஞ்ச உதவிக்கு மக்களுக்கு நன்றி சொல்றோம் இந்த நன்றைக்கு மேற்பகுதியான எங்களுடைய வீடு கொண்டு இருக்கிற மனைவி ஜதாக்க வெளியில சும்மா நிறைய கொடுக்கிறோம் ஜல்ல தெரியல என்றால் பெண்களிடல ஒரு நல்லவன் பெண்களை திருப்திபடுத்துவதற்கு அவர்களுடைய சந்தோஷத்தை பெறதற்குரியது ஒரு ஆகிய வந்தது அவர்களை உடனே அவங்க ரிசல்ட் எதிர்பார்ப்பாடு டீயை ஊற்றினாலும் ருசியா இருக்குது என்று சொன்னால்தான் அவங்களுக்கு சந்தோஷம் ஒரு விருந்தாளி வந்தால் ஒரு டீயை ஊற்றினாலும் ஒரு சாப்பாட்டை முன்னுக்கு வச்சாலும் அவங்க முழு எதிர்பார்க்கும் வந்தவர் என்ன சொன்னார் எதுக்கு வந்தார் என்றதல்ல நான் ஊற்றின டீயை பத்தி அவர் அவர் என்ன சொன்னாரு சாப்பாடு என்ன சொல்ல ருசியா இருந்துச்சா இல்லையா அதை சொல்லுங்க மட்டும் நேரம் இல்லை வார்த்தை எப்படியா ஏதோ நாங்கள் ஏதோ கேரக்டர் மாதிரி பெரிய திட்டங்களும் அதுவும் மிகவும் அந்த வீட்டில் இந்த வீட்டில் பெரிய பேச்சு அங்க புரோகிராம் இங்க புரோகிராம் ஆனா வீட்டுக்குள்ள வந்து ஒரு நன்றி சொல்றதற்கு என்னமா சோமாயிக்கிறீங்களா காலையில தலைவலி மனதை நேரம் வருஷத்துக்கு முழுமையாக மாறி இருக்கிறது முழுமையாக மாறி இருக்கிறேன் இந்த ஊடகங்களுடைய மாற்றம் ஒரு பெரும் மாற்றத்தை வாழ்க்கைகள் ஏற்படுத்தி இருக்கிறது வீடுகளுக்கு வந்தால் ஒன்பது மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வர அதுக்கு பின்னே மூக்கு வேலை முடியல பெரிய ஏதோ உலகத்தையே பிடிச்சிட்டு வர மாதிரி வாரதே அங்க வந்தது பின்னாலும் திரும்ப லெப்டாப் வந்துறார் டம்புல போடுறார் பாப்பிட்றா இவ்வளவு செய்திகளை எல்லாம் ஆய்வு செய்தார் செய்திகளை காலம் ஒரு தூங்குறது இல்லை கூடாது கேட்டு கேட்டு என்ன சாதிச்சு நீங்க ஒரு நாளுக்கு அஞ்சு செய்தியை கேட்டு பார்க்கும்பளுக்கு தூக்கம் வருது சம்பந்தப்பட்டவர்கள் கட்டாயம் அந்த செய்திகளை பார்க்க வேண்டும் ஆனால் இவர்கள் தன்னுடைய குடும்பத்துடைய ஹக்கங்களை எல்லாம் செய்திகளை பார்த்து பார்த்து என்ன கண்டா உணவுக்கு என்ன செஞ்சுட்டா அதற்கு என்ன தெரியும் என்ன நடந்திருக்குது பிரச்சனைகள் நடந்துட்டாலும் உற்சாகும் எல்லாத்தையும் தேடுவீங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு பார்த்தோம் குவாவை செஞ்சீங்களா ஒரு வார்த்தை பேசுறீங்களா இல்ல அதிகாரிகள் எழுந்தினர் திரும்ப பகிர்ந்து கொண்டு போயிட்டாரே இவருக்கு ஆஃபீஸ் போறதுக்கு முன்னால் உள்ள பத்திரிகைகள் அந்த நியூஸ் அந்த தினவரன் இது இது எல்லாத்தையும் வாசிச்சு முடிச்சிடும் எல்லாத்தையும் முன்னாலும் அங்க வந்து வாசிச்சு முடிச்சுட்டு போகும் அங்க திரும்ப இவருடைய கதைகள் ஆரம்பித்தது அப்படியாமே இப்படியாமே இதை முடிக்கலாமே கன்னியமான பகுதிகளே குடும்ப வாழ்க்கை என்பது வாழ்க்கையுடைய மிகப் பிரதான சரியாக இல்லை ஒரு ஆப்புறத்திலேயும் கேள்வி இருக்கிறேன் உலகத்திலேயும் எங்களுக்கு ஒரு பூர்த்தியான சந்தோஷம் இல்லாமல் போகும் இது சந்தோஷமாக இருந்தால் இரவு நேரம் என்பது ஒரு ஆண் அருமணம் குடித்த ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைமார்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அது தன்னுடைய மற்றமற்ற காரியத்திற்குரிய நேரம் அல்ல நேரம் அல்ல நல்லா புராணங்கள் சொல்லி இருக்கிறார் உங்களுக்குரிய ஓய்வாக இரவை நாங்கள் தந்திருக்கிறோம் இதுவரைக்கும் உலகம் இரவை இருக்கும் சமாதான இருக்கும் மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க நினைச்சால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் கெட்டு போகும் சந்தோஷம் கெட்டுப்போகும் எல்லாம் கெட்டு கெட்டு கிடைக்கிற காத்து கூட கெட்டு போயிருச்சு நல்ல காத்து கிடைச்சிருச்சு ஏன் ஓய்வு கொடுத்தாதனே அந்த ஆகாயத்திற்கு உலகம் ஆகாயத்துக்கும் ஓய்வு கொடுக்க சிறகு பகலாக வெளியாகக்கூடிய அது இது எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் கெடுத்து போயிருக்கேன் கண்ணியமான சகோதரர்களே குடும்ப வாழ்க்கை என்பது நாங்கள் அதாவது எங்களோட வாழ்க்கையில பிரதானமான ஒரு சமூகத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் வெய் வாழ்க்கைக்கு வெளியில் நிர்வாகத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் குடும்பம் என்று அந்த நிர்வாகத்தை தாண்டிதான் வாராம் இது சிறப்பாக சீராக இருந்தால் இதுக்குள்ள ச வெளியில் வரக்கூடிய தலைவர்கள் நல்லவர்களாக வருவார் சமூகத்துக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் நல்லவர்களாக வருவார் அதனால் இது பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஓர் ஒகர் மற்றவரை கண்டியப்படுத்துறது நன்றி ஒருவர் நடத்துறது அடுத்தது திருமணமானதற்கு பின்னால் கணவரும் மனைவியும் நினைப்போம் என்றால் எவ்வளோ காலமும் நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக அல்லா சந்தோஷப்படுத்தினோம் இப்போ நாங்கள் ஒரு குடும்பம் சேர்ந்து இப்ராஹிம் அலி அவர்கள் து போல துன்பமாக நாங்கள் சந்தோஷப்படுத்த போடுவோம் குடும்ப வாழ்க்கையில பாவங்கள் நடத்தும் பொழுது பிரிவுகள் உண்டாகும் பிரச்சனைகள் உண்டாகும் வந்து ரெண்டு பேரே மிக நெருக்கமான அன்பாக இருந்து பிரிந்து விடுகிறார்கள் என்றால் இல்லாத உருவாகாதோமா ரெண்டு பேர் ஒப்ப செஞ்ச பாவம் தான் பேச்சாலையோ வார்த்தைகளாலேயோ செயல்களாலேயோ எல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டோம் என்ற முடிவு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து எடுக்க நாங்கள் குடும்பமாக அல்லாவை சந்தோஷப்படுத்தணும் ஒரு குடும்பம் இன்றைக்கு ஒரு திருமணம் மீது நடக்குது என்றால் விரும்ப ஒரு ஒரு சர்க்கிரன் ஆரம்பமாகும் சில மாதங்கள் எல்லாம் உட்காராம் குழந்தைகளை கொடுப்பான் அந்த குழந்தைகள் வளர்ந்து வருவார்கள் அவர்கள் பெருக்காய் திருமணம் முடிப்பாங்க அவர்களுக்கு குழந்தைகள் இப்படியே போகும் அந்த நாடின்னா தியாமத்து வரைக்கும் ஒரு செய்தி திரதாக போய்கொண்டே அதுல வரக்கூடிய இவர்கள் தன்னுடைய முயற்சியினால துவினால நஷ்டப்பட்டு தங்களுடைய குழந்தைகள சாலிகானவர்களாக வளர்ந்துட்டால் அதற்கு பின்னால் அந்த சந்ததியில வரக்கூடிய அந்த சாலிகளுடைய நன்மைகள் எல்லாம் இவர்களுக்கு வந்து சேரும் மனித சருத்திரம் என்பது உலகத்தில் சகோதரர்களே அதனால சந்தோஷப்படுத்த போறோம் என் குடும்ப வாழ்க்கையில் நாங்களே அம்மாவுக்கு மாறு செய்யக்கூடாது கணவன் மனைவி சேர்ந்து ஒவ்வொரு காரியத்திலையும் சந்தோஷப்படுத்துறது நல்லவங்க கணவன் எழுப்புகிறார் மனைவி பார்க்கிறார் தூக்கி இருக்கிறார் அவ்வளவையும் எழுப்பிடுறார் எலும்பல்ல எல்லாம் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு அவன் குதலுக்காக வேண்டிய எழுப்பா என்றால் இந்த கணவனுக்கு அல்லா ரஹ்மது செய்வானா மனைவிக்கு துவா செஞ்சாங்க மனைவி எலும்புறா பார்க்கறா கணவன் கூட்டம் எழுப்பறா எலும்பல்லையா ரயசிற்சியில் பார்த்தீங்கன்னா அல்லா இந்த பெண்ணுக்கு ரஹ்மது செய்வானா என்றான் நீனுடைய விஷயங்கள்ல கத்தர் உதவியாக இருக்கிறது வீடுகளுக்கு போனால் நாங்கள் இப்பயும் கேட்குறது சாப்பிட்டீங்களா பிடிச்சிங்களா என்ன ஆக்கிறீங்க என்ன தறி இன்றைக்கு பாலை சாப்பிட்டீங்க உள்ள சாப்பிட்டுச்சா அன்னைமான சகோதரிகளை உடல் அப்படியே எங்களை சின்ன சின்ன சாப்பாடும் குடிப்பும் மருந்தும் எங்களுக்கு பெருசா தெரியுது இது எல்லாத்த விட பெருசு எங்களோட ஜீன் முதலாவது நாங்கள் விசாரிக்கிறோம் விஷா கொழுவிங்களா போத உழுவிங்களா இன்றைக்கு பகா வரைச்சா செஞ்சீங்களா இன்றைக்கு புராணம் விதினாங்களா பிள்ளைகள் இதை முதலாவது விசாரிக்கிறோம் ஒரு பொருள விசாரிக்கிறது இந்த விசாரணை மட்டுமே இருந்தாலும் எங்களோட குழந்தைகளும் அமல்களில் ஈடுபடுவார் நாங்கள் பலஹீனமாகிட்டோம் என்றால் சில நேரங்களில் அவர்கள் அதுல அதாவது எந்த விதமான கவனமும் இல்லாமல் இருந்திருவார்கள் கடைசியாக எல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த மனைவி மாறுதலாலே நாங்கள் அல்லாம்கிற குற்றவாளிகளாக வேண்டிய நில உண்டாகலாம் கவனம் செலுத்துறோம் வச்சிருக்கிறான் அல்லாஹ் அபூலாலவே நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை ரசிவாக்குவானாக திருமணத்தை அல்லாஹால பார்த்துக் கொள்வானாக இவர்களுடைய வாழ்க்கையில அல்லா தயிரையும் பதக்கத்தையுமே படுத்துவானாக இவர்களுக்கு சாலையான சந்தலிகளை கொடுத்து அல்லா காலா உலகத்திலும் மருமையிலும் இவர்களுடைய கண்களை குளிரவைப்பானாக ஒரு And alhamdulillah Rabb al alamin. To moon lectures visit slhub.com.